மருந்து இந்த உணவை காலத்தில் எத்தனை வாட்டி குளிச்சாலும் நம்ம உடம்பு நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வியர்வை வாடகை அடிக்கிற மாதிரி தோணும் இதுக்கு வந்து இப்போ நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் என்னன்னா வேப்பலை தேவையான அளவு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம் எதையுமே வந்து அளவுன்றது கிடையாது நம்மளோட விருப்பம் வேப்பலை கஸ்தூரி மஞ்சள் எலுமிச்சம்பள தோல் எலுமிச்சம்பள தோலை வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லாமே நிழல் உற் தான் உளர்த்தணும் நிழல்னால் வெயில் வந்து அது மேலே நேரடியாக படாமல் அந்த வெயில் படுற இடத்துக்கு பக்கத்தில் இதை வச்சு உளர்த்தி எடுத்துக்கலாம் ஒரு சாதாரணமாக ஒரு தட்டுலையோ இல்லை வந்து ஒரு ஒரு விரிப்புலையோ வச்சுட்டு நீங்கள் உளர்த்தி எடுத்துக்கலாம் இது எல்லாமே மிக்ஸிலேயே நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வெளியிலலாம் போகணும்னு அவசியம் இல்லை என்னென்ன ஐட்டம்னா வேப்பலை கஸ்தூரி மஞ்சள் எலும்பிச்சம்பளத்தோல் ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்துங்கள்லேயே சின்ன சின்ன மஞ்சளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம பொங்கல் சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீலப்பூவில் வச்சு வரும் பீலப்பூன்னு சொல்லிட்டு நம்ம வாசலெலாம் வைப்போம்ல அதில் வந்து ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்கும் நம்ம கீரைக்காரங்கள்ட்ட சொன்னாலே அதை நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க அந்த பூ இது எல்லாத்தையும் வந்து நிழல் உலர்த்தல உலர்த்திக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு எதுக்கு இந்த கல்லுப்பு வாடகை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வியர்வை வாடையை சுத்தமாக நீக்கி கொடுத்தோம் பெரிய நெல்லிக்காய் அது வந்து கிடைச்சதுன்னா சிறு துண்டுகளாக்கி அதையும் வந்து நிழல் உலர்த்தலா உளர்த்திட்டு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிவிடுங்க பவுடர் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலாக குளிக்கும் போது சோப்பெல்லாம் போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடியை நம்ம உடம்புல தடவிட்டு ஒரு ஒரு நிமிடம் கழித்து சாதாரணமாக தண்ணி ஊற்றி குளிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வியர்வை வாடகை இருக்காது எந்தவித சங்கோஜமும் இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கலாம் இது வந்து இதுக்கு உண்டான முக்கியமான மருந்து வேற கெமிக்கல் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை செய்து பாருங்கள் நன்றி